தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினேழாக தேழ்பர் திருநாளை போவர் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டில் கொல்லிட நதியின் அருகில் உள்ளது ஆதனூர் என்னும் ஒரு சிற்றூர் ஆதனூரில் வயல்களால் சூழப்பட்ட சிறு குடிசைகள் நிறைந்த புழைப்பாடி ஒன்று உள்ளது அங்கு உழவுத் தொழிலை உரிமையாக கொண்ட மக்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் இவ்வூரில் புரட்டாசி மாதம் உரோ உரோகிணி நட்சத்திரத்தில் நந்தனார் என்பவர் தோன்றி வாழ்ந்து வந்தார் இவர் லிங்க வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தார் பறையடிக்கும் தொழிலை சிறப்புடன் செய்து வந்த நந்தனாருக்கு இயல்பாகவே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி இருந்து வந்தது பறையடித்தல் கோயில்களுக்கு மத்தளம் பேரிகை செய்து தருதல் போன்ற தொழில் புரிவோருக்கு என்று தரும் மானியங்களை பெற்று ஏழ்மையில் நந்தனார் இருந்தாலும் சைவனையுடன் வாழ்ந்து வந்தார் நந்தனாருக்கு நீண்ட நாளாகவே சிதம்பரம் நடராஜே சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து வந்தது ஊரிலுள்ள எல்லோரிடமும் தில்லைக்கு நாளை போவேன் தில்லைக்கு நாளை போவேன் என்று சொல்லி நாள்களை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார் இதனால் அவ்வூர் மக்கள் இவரை திருநாளை போவார் என அழைத்தனர் இவ்வேளையில் ஒரு நந்தனார் உறுதியுடன் புறப்பட்டு சிதம்பரம் நோக்கிச் சென்றார் அவ்வூரில் சாதி சமய கொடுமைகளை அறிந்த நந்தனார் இந்த நகருக்குள் புலவ புலையவரையாகிய நான் எவ்வாறு உள்ளே நுழைவேன் எப்படி சிவபெருமானை தரிசிப்ப என்று செம்பரத்தின் எல்லையை சுற்றி சுற்றி வந்து அசதியில் தூங்கிவிட்டார் இறைவன் அப்போது நந்தனாரின் கனவில் தோன்றி உன் இப்பிரவி ஒழிய நீ தீயினில் முழுகி தில்லை வாழ் என்னை வந்தடவையாக என்று கூறினார் அவ்வாறே சிதம்பரம் அந்தனார்களின் கனவிலும் இறைவன் கூறினார் அந்தனர் ஒன்று கூடி நந்தனிடம் வந்து இறைவனது கட்டளையே கூறினார்கள் அதையும் ஏற்று நந்தனார் அவர்கள் மூட்டிய தீக்குழியில் இறங்கினார் தீயில் இறங்கிய நந்தனார் மீண்டும் புண்ணிய முனிவர் வடிவத்தில் தீயிலிருந்து எழுந்தார் தன் எண்ணம் வெற்றியடைய போவதை நினைத்து மகிழ்ந்தார் நந்தனார் மற்றவர்கள் போல் தானும் சிதம்பரம் திருக்கோயில் சென்று நடராஜ பெருமாளை தரிசித்து மகிழ்ந்தார் அன்றிலிருந்து அவர் நந்தனார் திருநாளைப் போவர் நாயனார் என மக்களால் அன்பாக அடைக்கப்பட்டார் இவர் வரலாற்றிலிருந்து புரட்சி குணம் எண்ணியாங்கு செய்து முடித்தல் திறம் ஆகிய பண்புகள் பழித்திடுகிறது அதனால் நாம் அனைவரும் சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் அங்கு உள்ள நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் சிவாலயத்தில் சிவ துண்டுகள் செய்வோம் அன்னதானம் செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்